வணக்கம் நற்றினையின் ஆயிரத்து நானூற்று சேவை மே ஆறு இரண்டாயிரத்தி சித்திரை மாதம் இருபத்தி நாள் திங்கட்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சுல செய்திகள் தொகுத்து வழங்குவர் அறிவாளம் சே ஞானப்பிரியன் தமிழக செய்திகள் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வரும் மே ஏழாம் தேதி முதல் ரம்ஜான் நோன்பு தொடங்குகிறது என்று தமிழக அரசின் தலைமை காஜி தெரிவித்துள்ளார் மறைந்த முன்னாள் முதல்வர்கள் காமராஜர் ராஜாஜி போன்றவர்களுக்கு கடற்கரையில் இடம் தர மறுத்தவர் அப்போதைய முதல்வர் கருணாநிதி என்று அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளர் கே முனிசாமி தெரிவித்துள்ளார் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த குச்சிப்பாளையம் பகுதியில் வீடுகள் மீது கல்வீசி தாக்குதல் ஏற்பட்டதில் இருதரப்பிலும் இருபத்தி ஐந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அரவக்குறிச்சி தொகுதி திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி ஒரு அரசியல் வியாபாரி என்றும் அவர் அரசியல்வாதி அல்ல எனவும் முதலமைச்சர் பழனிசாமி தெரிவிகைப்படம் எடுத்துக்கொண்டு வராமல் தேர்வு கூடத்திற்கு தாமதமாக வந்த மாணவருக்கு காவலர் ஒருவர் சரியான நேரத்தில் உதவிய சம்பவம் கோவையில் பரபரப்பாக பேசப்பட்டது மருத்துவம் பயில்வதற்காக சேரும் மாணவர்களுக்கான நீட் தேர்வு நேற்று நாடு முழுவதும் நடைபெற்றது இதில் பதினைந்து லட்சம் பேர் எழுதினர் தமிழகத்தில் பதினான்கு மாவட்டங்களில் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் மாணவர்கள் நீட் தேர்வில் பங்கேற்றனர் நீட் தேர்வு எழுதுவோர் விவரம் தொடங்கி மையங்கள் உள்ளிட்ட விவரங்கள் கூட புதுச்சேரியில் நீட் ஏற்பாட்டாளர்கள் அறிவிக்க மறுத்து ரகசியமாக நடத்தினார் தமிழகத்தில் கடும் வெப்பத்துடன் அனல் காற்று வீச வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் சூலூர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் பொங்கலூர் பழனிசாமியை ஆதரித்து திமுக தலைவர் மு ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தார் கன்னியாகுமரி மாவட்டம் கோதையார் வனப்பகுதியில் உள்ள ஆற்றில் குளிக்கச் சென்ற சுற்றுலா பயணிகள் மூன்று பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர் உயிரிழந்த மூன்று பேரும் கேரளாவைச் சேர்ந்தவர்கள் என்பது விசாரணையில் தெரியவந்தது இந்திய செய்திகள் ஃபானி புயலால் பாதிக்கப்பட்ட ஆந்திரா ஒடிசா மேற்குவங்கத்திற்கு நிவாரணப் பொருட்கள் கொண்டு செல்ல ரயிலில் இலவசம் என மத்திய ரயில்வே அறிவித்துள்ளது டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவாலை தாக்கிய சுரேஷ் என்பவருக்கு இரண்டு நாள் சிறை விதித்து டெல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஃபோனி பாதிக்கப்பட்ட ஒடிசா மாநிலத்துக்கு சத்தீஸ்கர் அரசு சார்பில் ரூபாய் பதினோரு கோடி நிதியுதவி அளிக்கப்படுவதாக அதன் முதலமைச்சர் பூபேஷ் பாகல் தெரிவித்துள்ளார் கர்நாடக மாநில தலைநகர் பெங்களூருவுக்கு வரவேண்டிய ஹம்பி எக்ஸ்பிரஸ் ரயில் ஆறு மணி நேரத்துக்கு மேலாக தாமதமாக வந்ததால் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் நீட் தேர்வு எழுத முடியாமல் தெரித்தனர் மோடியின் ஐந்தாண்டு கால ஆட்சி தேசத்தின் இளைஞர்கள் விவசாயிகள் வர்த்தகர்கள் ஒவ்வொரு ஜனநாயக அமைப்புக்கும் மிகவும் பேரழிவானது வேதனை தரக்கூடியது என்று முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் காட்டமாக தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணையத்தின் தடையை மீறி பாஜக வேட்பாளர் சாமியார் சாத்வி பிரக்யா தாக்கூர் தேர்தல் பிரச்சாரம் செய்ததால் தேர்தல் ஆணையம் அவருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது மத்தியிலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த பாராளுமன்ற தேர்தலில் திரையுலக பிரமுகர்களின் ஆதரவு அதிகமாக கிடைத்துள்ளது விவேக் ஒபாராய் உள்ளிட்ட சில பெரிய நடிகர்கள் வெளிப்படையாக பாஜக பிரச்சாரம் செய்து வருகின்றனர் அயல்நாட்டு செய்திகள் ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் வடகொரியா மீண்டும் ஏவுகணை சோதனையை நடத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அரசு படைகளுடன் நிகழ்ந்த மோதலில் ஆப்கானிஸ்தானில் இரண்டு தளபதிகள் உட்பட ஐம்பத்தி தாலிபான்கள் வெளியாகியுள்ளன இலங்கை தலைநகர் கொழும்புவில் ஈஸ்டர் தினத்தன்று இருநூற்று ஐம்பத்தி மூன்று தாக்குதல்களை அடுத்து ஜாகிர் நாயக்கின் பீஸ் டிவி ஒளிபரப்பை இலங்கையில் உள்ள இரு பிரதான கேபிள் ஆபரேட்டர்கள் நிறுத்தி வைத்துள்ளனர் இந்நிலையில் விசா காலம் முடிந்தும் இலங்கையில் தங்கியிருந்த இருநூறு இஸ்லாமிய போதகர்கள் உட்பட அறுநூறு வெளிநாட்டினர் வெளியேற்றப்பட்டதாக அந்நாட்டின் உள்துறை மந்திரி வஜ்ரா அபர்வதன தெரிவித்துள்ளார் இலங்கையில் நிகழ்த்தப்பட்ட தொடர் குண்டுவெடிப்பின் எதிரொலியாக அந்நாட்டு சுற்றுலாத்துறை கடும் வீழ்ச்சியடைந்துள்ளது ரஷ்யாவில் பாம்பை வைத்து வித்தை காட்டிய சர்க்கஸ் மாஸ்டர் ஒருவர் அதே பாம்பால் கழுத்து இருக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வெனிசுலாவில் ராணுவ ஹெலிகாப்டர் மலை மீது மோதி விபத்து ஏற்பட்டதில் ஏழு ராணுவ வீரர்கள் பலியாகியிருக்கிறார்கள் ஃபானி பாதிப்பால் அதிக உயிரிழப்பு நேரிடாமல் தடுக்க பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை இந்தியா சிறப்பான முறையில் மேற்கொண்டிருப்பதாக ஐ அமைப்பு பாராட்டு தெரிவித்துள்ளது ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்தை நடத்த ஊழியர்களே விருப்பம் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன திவால் மசோதா நடவடிக்கை மூலம் மீண்டும் செயல்படுவதற்கு வாய்ப்புள்ள நிறுவனங்களை மூடுவது மிகவும் ஆபத்தானது என்று திவால் மசோதா சட்ட வரையறை செயல்படுத்தும் அமைப்பின் தலைவர் எம் குறிப்பிட்டுள்ளார் நிதி நெருக்கடியில் சிக்கி தரையிறக்கப்பட்ட ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்தின் வெளிநாட்டு சேவை உரிமங்களை பிற நிறுவனங்களுக்கு வழங்க அரசு முடிவு செய்துள்ளது ஆதித்யா பிர்லா கேபிட்டல் நிறுவனம் கடன் பத்திரங்களின் மூலம் ரூபாய் கோடியை திரட்ட உள்ளதாக தெரிவித்துள்ளது இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு ஏ ஆறாம் தேதி இடம் முடிவடைந்த வாரத்தில் நாற்பத்தி கோடி டாலரை எட்டியுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது பொதுத்துறை விமான போக்குவரத்து நிறுவனமான ஏர் இந்தியா அதன் ஊழியர்கள் யாரும் ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் பேசக்கூடாது என்று உத்தரவிட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிரான ஐ பி லீக் போட்டியில் கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அணி ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது நோ பால் விவகாரம் தொடர்பாக நடுவர் மீது விராட்கோலி அதிருப்தி அடைத்துள்ளார் மும்பை டி லீக் போட்டிக்கான ஏலத்தில் ஐந்து லட்சம் ரூபாய்க்கு ஏலம்போனார் அர்ஜுன் டெண்டுல்கர் ரஜினியை சந்திக்க விரும்புகிறேன் என்று கிரிக்கெட் வீரர் பிராவோ ஆர்வம் தெரிவித்துள்ளார் திரைச்செய்திகள் ரேகுண்டா மீகாமன் அசுரவதம் படங்களை நடித்தவர் சஞ்சனா சிங் இவர் அடுத்து நடிக்கும் படம் உடுக்கை தகவல் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியால் ஏற்படும் ஆபத்துகளை விளக்கும் கிரைம் த்ரில்லராக இந்த படம் உருவாகிறது கீர்த்தி சுரேஷ் அமித் சர்மா இயக்கும் புதிய படத்தின் மூலம் பாலிவுட்டில் அறிமுகமாக உள்ளார் அஜய் தேவ்கன் கதாநாயகனாக நடிக்கும் அந்த படத்தின் படப்பிடிப்பு ஜூலை மாதம் தொடங்க உள்ளது இடுப்பு எலும்பு முறிந்து விட்டதால் அறுவை சிகிச்சை செய்துள்ளனர் விரைவில் பூரண நலம் பெறுவேன் என்று பாடகி ஜானகி பேட்டியளித்துள்ளார் இத்துடன் நட்டினையின் இன்றைய செய்தி நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்